உங்கள் அலை மேலும் ஓமவல்லி செடி அதாவது கற்பூரவல்லி செடி எடுத்து அதோட தண்டுகளை எடுத்துப்போம் எடுத்து துண்டு துண்டு கட் பண்ணிட்டு நல்லா நசுக்கிட்டு தண்ணீர் விட்டு அந்த தண்ணீர்ல இந்த ஓமவல்லி இந்த துண்டுங்களை தண்டோட துண்டுங்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதோட தேன் கலந்து எடுத்துட்டு வந்தா இந்த தலை நீரேற்றம் நீங்கிடும் அப்படி இல்லைன்னா வில்வ சூரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அதை அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் கலந்து தண்ணீர் விட்டு தேநீராக்கி அதை வடிகட்டி அதோட தேன் கலந்து குடிச்சு வந்தாலும் இந்த தலை நீரேற்றம் நீங்கிடும் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் ரெண்டு சிட்டிகை சாம்பிராணி போட்டு பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே தும்பைப்பூ கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து நல்லா ஆறினதும் தலையில ஸ்கால்ப்ல படும்பதி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சு வந்தாலும் தலை குளிச்சு வந்தால் இந்த தலை நீரைட்டம் தலை பாரம் இதெல்லாம் நீங்கிடும் சைனசைட்டிஸ் மட்டும் இல்லை ரைனைட்டிஸ் இருந்தாலும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்